மீராதல் என் நெஞ்சில் நிறைந்த நேச காணும் காற்றிலே நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இப்பொழுது மணி இன்று நிகழ்ச்சியில் தமிழ் ஆசிரியர் பன்முகம் கொண்ட புது கவிதைகளின் பூபாலம் பாடிய கவிஞர் மு மேத்தா அவர்களை சந்திக்க போகின்றேன் பல தலைமுறைகளுக்கு திரை இசை கானங்களை எழுதிய கவிதையை தந்து தமிழ் கவிதையால் உள்ளத்தை பறித்தவர் இவருடைய முதல் கவிதை கண்ணிப்பு முதல் கவிதையில் பெரும் புகழ் அடைந்தவர் தமிழ் திரை உலகில் கால் பதித்து மேற்பட்ட பாடல்களை எழுதியுள்ளார் கட்பூர பொம்மை ஒன்று மைல் போல பொண்ணு ஒன்று என நிறைந்த பாடல்களை உள்ளத்தை கொள்ளை பாடல்களுக்கு சொந்தக்காரர் இவர் அது மட்டுமல்ல இன்னும் ஒரு அற்புதமான பாடல் இருக்கின்றது தேனறிவியில் நினைந்திடும் மலரோ ராஜ என்று பல பாடல்களை எழுதி எங்கள் உள்ளத்தை கொள்ளை கொண்டவர் இவரை இன்று இந்த காட்டலையில் நேர்காணலில் சந்திக்கும் போது மற்ற மகிழ்வு அடைகின்றேன் எங்கள் அன்புக்குரிய கவிஞர் மு மேத்தா அவர்களை சந்திக்க போகின்றேன் வணக்கம் வணக்கம் இன்று இந்த காற்றலை ஊடாக சந்திப்பதில் நாங்கள் மற்ற மகிழ்வு அடைகின்றோம் நானும் அந்த மகிழ்ச்சியில் உணர்கிறேன் கவிதையாற்றல் சிறிய வயதில் உங்களுக்கு வந்ததா சின்ன குரு வயதிலேயே திறந்து முழுக்க தொடங்குவிட்டதாக எனக்கும் நான் நம்பினை நான் படித்த புத்தகங்கள் நான் படித்த எழுத்தாளர்கள் அப்போது எனக்கு புரட்சி கலைஞர் பாலியந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய மிகுந்த ஈடுபாடு உண்டு பாரதியார் கல்விகள் மீது ஈடுபாடு உண்டு திரைப்பட பாடல்களிலே கவிதை நயங்கள் வருகிற போது மகிழ்ச்சி பெறுவது உண்டு காலாட்டு பாடல்கள் வீட்டிலே நாட்டிலே ஊரிலே அங்கங்கே கேட்கின்ற தாளாட்டு நாட்டு பாடல்கள் இவை பயந்திருக்கூடும் கவிதையின் மீது எனக்கு வந்தது என் காதலை கவிதை ஏற்றுக்கொண்டதா இல்லையா என்பதை நீங்கள் கவிதையின் மீது எனக்கு அந்த ஈடுபாடு ஏற்பட்டது நான் அந்த வயதிலேயே எதையோ கவிதை என்று சொல்லி எழுத தொடங்கி விட்டது பல பேருடைய அந்த கருதிகளை நீங்கள் கொண்டே அதுபோல எழுத வேண்டும் என்று ஆசைப்பட்டு எழுத தொடங்கினே நான் எழுதியது கவிதைதானா என்று எனக்கு தெரியாது ஆனா ஒரு சின்ன பாடல் எனக்கு நினைவு கோருகிறது நிலம் வயதில பள்ளியில படிக்கிற போது சுதேசமுத்திரன் பத்திரிகையில கவிதை ஒன்று பிரசனமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அதான் முதன் முதலாக பத்திரிகையில பிரசனமான கவிதை என்று எனக்கு நினைவு அந்த கவிதை என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னா அப்ப நான் பள்ளியிலே படித்து மற்ற கவிஞர்களுடைய கவிதைகள் படைப்புகள் பத்திரிகைகள் வர்ற போது நானும் இது எழுத வேண்டும் என்று சொல்லுவது அப்ப பெரும்பாலும் நூல எழுந்தான் குடியிருப்பேன் என்று சொல்லலாம் வாடகை வாடகை கொடுக்காம குடியிருந்தோம் நிறைய புத்தகங்கள் படித்தேன் கவிதை புத்தகங்கள் நாவல்கள் வரலாறுகள் வரலாறு என்பது எனக்கு ரொம்பவும் பிடித்ததாக இருந்தது ஒரு சமூகத்தினுடைய ஒரு சரித்திரை சொல்வது என்பது அந்த சமூகத்தினுடைய வளர்ச்சி எது என்பதை உணர்த்து ஒரு அடிப்படையாக இருந்தது இன்னதென்று புரியாமலையே எனக்கு அவற்றின் மீது ஈடுபாடு ஏற்பட்டது அப்ப நான் ஒரு ஒரு சின்ன தொடக்க காலத்துல நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நினைக்கிறேன் ஆயிரத்தி நான் பிறந்தேன் அந்த பள்ளியில படிக்கிற போது நான் ஒரு கவிதை அந்த கவிதையினுடைய உட்புறம் என்ன என்று சொல்லி சொன்னால் பாட்டு எழுதுறான் நான் பாட்டு எழுதுறேன் கல்வி எழுதுக்கு அனுப்புறான் அந்த பாட்டு வருவதா தேடி தேடி பேப்பர்ல பாக்குறான் ஓடி ஓடி பாக்குறான் பேப்பர்ல அண்ணன் பாட்டு அச்சடிச்சியான் கண்ண கண்ண கசக்குறான் என்று சொல்லி அந்த கவிதை ஒரு குழந்தை தன்னுடைய அண்ணனைக்கு சொல்வது போல நான் எங்கள் அண்ணன் என்றேசமுத்திரன் பத்திரிகையில அப்புறம் அந்த கவிதை எழுதியது அந்த கவிதை அண்ணன் பார்த்து எழுதுறான் அக்காவுக்கு காட்டுறான் கண்ணம் பார்த்து எழுதுறான் காக்கா பார்த்து எழுதுறான் கொக்கு பார்த்து எழுதுறான் குருவி பார்த்து எழுதுறான் அப்பா கொடுக்கும் காசுக்கு ஸ்டாம்பு அப்பா கொடுக்கும் காசுக்கு அண்ணன் ஸ்டாம்பு வாங்குறான் பேப்பருக்கு அனுப்புறான் பேரு வாங்கும் பேரு வரும் என்கிறான் பேப்பருக்கு அனுப்புறான் பேரு வரும் என்கிறான் ஓடி ஓடி பாக்குறான் மாடி போடி பாக்குறான் தேடி தேடி பாக்குறான் அண்ணன் பார்த்து பேப்பரில் அச்சடிக்கவில்லையா கண்ண கண்ண கசக்குறான் கண்ண கண்ண கசக்குறான் காசு போச்சு என்கிறான் அப்பா கொசுக்கு அண்ணன் ஸ்டாம்பு வாங்குறான் பேப்பருக்கு அனுப்புறான் தேடு என்கிறான் மாப்பிளை போல் நிற்கிறான் மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்கிறான் அண்ண பாட்டு மாடி ஓடி பாக்குறான் தேடி தேடி பாக்குறான்ப்பரில் அச்சடிக்கண்ண கசக்கிறான் காசு ஓடி தேங்கிறான் கோபத்தால குழந்தைகளையும் அடிக்கிறான் குழந்தைகளையும் அடிக்கிறான் பாவமாக இருக்குது பாரீரியங்கள் அண்ணனை அப்படின்னு ஒரு பாட்டு ஒரு கல்வி ஒரு ஒரு சந்தை எழுதின ஆமாங்க அந்த சின்ன வயதுல இது சுதம் அனுப்பி பிரசுரமாயிட்டது அப்புறம் நமக்குள்ளே ஒரு தனியை அப்படிங்கிற நம்பிக்கை எனக்குள்ளே என்னை கை கொடுக்க வைத்தது கை கொடுக்க வைத்தது அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையை சுற்றி இருந்த நண்பர்கள் ஒரு நல்ல நண்பர்கள் கூட்டம் இருந்தது என் தன் என்னுடைய வளர்ச்சியை என்னுடைய திறமைகளை ஆற்றங்களை ரொம்ப போற்றுபவராக இருந்தார் அவர் தரிக்காதவர்தான் அப்பாவுக்கு தந்தைக்கு ஒரு தாளாட்டுன்னு ஒரு கல்வெறிவு ஆகப்பட்டு பத்திரிகை உலகத்தாலே அங்கீகரிக்கப்பட்ட இலக்கிய உலகத்தாலே அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நகரம் ஆகிய ஒரு காலகட்டத்துல தந்தைக்கு ஒரு தாளாட்டு அப்பா நீ எப்படியெல்லாம் என்னை வளர்த்த எப்படியெல்லாம் என்னை சிறப்பித்த எப்படியெல்லாம் என்னை ஊக்குவித்த என்பதை நான் உறுதி இருக்கிறேன் அப்படியே அந்த வயதிலே எனக்கு உற்ற நண்பர்கள் நான் படித்த புத்தகங்கள் நான் பார்த்த சூழல்கள் இதையெல்லாம் என் உதயத்திலே கவிழ்ந்து கொஞ்சம் கவிதை இருக்கும் ஆனா அது முழுமையான கவிதையினுடைய நிபலர்கள் இருக்குமா என்று எனக்கு தெரியாது ஆனால் மரபு கல்வே எனக்கு படித்து படித்து மரபு எனக்கு தொடக்கமாக தந்தை சரியாக வருவதற்கு காரணம் வழங்கிலேயே கல்விகளை படித்த அந்த ஈடுபாட்டோடு நானும் எழுத முனைந்த அந்த முயற்சி என்னுடைய நண்பர்கள் தடுக்க ஊக்கம் என்னுடைய தந்தை வந்து மிக அற்புதமாக என்னை உருவாக்கினார் என்று சொல்லவில்லை அவர் பாமரர் தான் படிக்காதவர்தான் ஆனால் என்னை ஒரு மாடிய மாபுரம் படைப்பாடியாக ஒரு சமூகத்தின் மாபெரும் மனிதனாக ஜனாதிபதியாக ஒரு ஜாதகம் என்று அவர் சொன்ன போதெல்லாம் ஜனாதிபதியு ஒரு அதிகாரம் சர்வ அதிகாரம் இருந்த ஒரு காலகட்டம் அந்த கட்டத்தில் அவர் அதை சொன்னார் அப்படி எல்லாம் சொல்ல ஊக்குவிக்கூடிய சிறிய வயது நினைவேளைகள் அது ஒரு சிறிய வயது போராட்டமாக இருந்தாலும் அந்த கவிதை அத்தனை உணர்வுகளையும் கொண்டு வந்திருக்கிறீர்கள் நீங்கள் இந்த கவிதை அந்த கட்டிடம் வந்து ஒரு கவிதை மாதிரி நிற்கிறான் அப்படின்னு சொல்றான்னு சொல்லி சொன்னாங்க அந்த உயர்ந்த கட்டிடம் ஓங்கி வளர்ந்த கட்டிடத்தினுடைய அழகு ஒரு கவிதை போல் கம்பீரமாக நிற்கிறது சில இடத்தை நாம் அழைந்து சில இடத்துல நெறிந்து சில ஜன்னல்களை திறந்து சில கதவுகளை மூடி ஒரு வாயு காப்பாள வணக்கத்தோடு அந்த கட்டிடம் இன்று கொண்டிருக்கிறது ஒரு கருவி மாதிரி இருக்கிறது இப்படி நமக்குள்ள நாம நம்ம ஒன்றை ஒன்றாகவே பார்ப்பதில்லை அவன் ஒன்றை வேறொன்றாக பார்க்க தொடங்குகிறோம் அழகு ஒருக்கிறது சின்ன வயதுல நமக்கு சிவி நம்முடைய அம்மா சிங்காரித்து இருப்பார்கள் நாமும் தமிழை சிங்காரிக்கிறோம் அந்த சிங்காரிப்பதை தான் கவிதை என்று சொல்லுகிறோம் இந்த சிங்காரிப்பதை எப்படி கற்றுக் கொள்கிறோம் அம்மா கிட்ட இருந்து குழந்தை கத்துக்கிறதில்ல அது மாதிரி திருவள்ளுவர் இருந்து நாம கத்துவிட்டோம் பாரதியிட்ட இருந்து நாம கத்துக்கிட்டோம் விலங்கோவடிகள்கிட்ட இருந்து நாம கத்துவிட்டோம் அப்புறம் அந்த காலகட்டத்தில நான் வளர்கிற சின்ன தீர்வின் காலகட்டத்தில யாரெல்லாம் சிறப்பு மிகுந்த கல்விகளை படைத்துக் கொண்டிருந்தார்களோ அந்த பாரதிய ஆசிரியர் இருந்து ஒரு புரட்சிகர எண்ணங்களை பாரதியுடைய ஆவேசங்களை கற்றுக்கிட்டதெல்லாம் சேர்ந்து நமக்கு கல்வியானது முறையாக பள்ளிகளை பயின்றது மட்டும் படிப்பு அல்ல தானாக படிக்கும் படிப்பு அது ஒரு தனி பல்கலைக்கழகம் தன்னுடைய பல்கலைக்கழகம் சமூகத்தில் பார்ப்பதிலிருந்து படிக்கிற படிப்பு சமூக அந்த பல்கலைக்கழகத்துல படிக்கிறோம் இப்படி பல பல்கலைக்கழகங்களிலே நாம் படித்துக் கொண்டே இருக்கலாம் வந்து முதல் கவிதை எந்த வடிவத்தை கொண்டுள்ளது இப்ப நீங்கள் கவிதை கவிதை ஆசிரியர் என்று ஒரு பட்டம் பெற்ற பின்பு உங்களுடைய முதல் கவிதை எந்த வடிவத்தை கொண்டது அந்த முதல் கவிதை எது இந்த முதல் கவிதைங்கிறது நான் எனக்கு நினைவுல இருக்கிற நிலம் வயதில் நான் எழுதுனு பத்திரிகையில அப்பவே சில பத்திரிகைகள்ல பிறப்பினமாக ஆரம்பித்து முதன் முதலாக திருப்பணமானது அந்த அண்ணன் பார்த்து எழுதுறான் அக்காவுக்கு காட்டுறான் கண்ணன் பார்த்து அந்த கவிதை அதுக்கு பிறகு என்னுடைய பொதுக்கவிதைகளிலேயே ரொம்ப புகழ் ஒரு கவிதையாக அதாவது என்னை என்னுடைய ஆசிரியர்களிடம் கொண்டு போய் சேர்த்து வாகனத்தை நிறுத்தி அதை இறக்கி அவங்களோட கை ஒதுக்க அளித்த கருது தேசப்பிதாவுக்கு ஒரு பெருப்பாளரின் நஞ்சு அது நான் வளர்ந்த நான் சமூகத்தை உணர்ந்த பிறகு இந்த சமூகத்தோடு நான் போர் நடத்திக் கொண்டிருந்த இந்த சமூகத்தை நான் கையொறுக்கிய போது அல்லது கைகலந்த போது நான் எழுதிய கருவே அந்த கவிவு மகாத்மா காந்தியினுடைய அவருக்கு சமர்ப்பணம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த கவிதையை முதல் முதலாக தீபம் பத்திரிகைக்கு அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கவிதை இந்த அண்ணன் பாட்டு எழுதுற மாதிரி கவிதைகள் வந்து கொண்டிருக்கும் ஆனால் தமிழ் மக்களுக்கு என்னை அடையாளப்படுத்திய கவிதை தேசப்பிதாவுக்கு ஒரு பெருப்பாடகனி அஞ்சல் மகாத்மா காந்தியினுடைய நினைவுகளை பற்றி எல்லா பத்திரிகைகளும் எழுதி கொண்டிருந்த ஒரு சமயத்துல நானும் ஒரு கவிதை எழுதுன அதை நீ ஊர்வலம் போகிறாய் ஆனால் உங்களுடைய படங்கள் ஊர்வலம் போகின்றன நீ ஏன் தலைகள் இந்தபடி நடுத்திருக்கிறாய் அது என்ன கவிதை தொடங்கும் காந்தியை பார்த்து நான் பேசுற மாதிரி அதே படங்கள் ஊர்வலம் போகின்றன நீ ஏன் தலைகும் இந்தபடி நடுத்திருக்கிறாய் அதுக்குள்ளவே நினைத்த நாடு இந்த நாடு அல்ல நீ வாழ வேண்டும் என்று மக்களை எதிர்பார்த்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை அல்ல ஆகையான சொல்லி கடுமையாக காந்தியை ஆதரித்தும் காந்தியினுடைய போராட்டத்தினால் கிடைத்த சுதந்திரத்தை போற்றியும் அந்த சுதந்திரத்தை பயன்படுத்துகிற தேசத்தை விமர்சனம் செய்தும் அதில் சரியாக கடுமையாக விமர்சிக்கும் எழுதிய கவிதை அந்த கவிதை தான் முதல்ல தீபம் தீபம் பத்திரிகை மாற்று சார்பை நடத்தி கொண்டிருந்தார் அதுக்கு முன்னாடியே கையெழுத்து பத்திரிகைகள் அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற போது அஞ்சாம் கிளாஸ் எனக்கு அப்ப ஒரு பத்து வயசு மாத மாதம் ஒரு பத்திரிகை மாணவர்களுக்கு கையெழுத்து பத்திரிகையை பிறகு எடுத்து அப்ப ஜனா கிடையாது வேற யாராவது எழுத வேண்டும் அப்படி பிறவி எடுத்து அதை கொண்டு போய் அங்க சின்ன சின்ன நூலகங்கள் அந்த கையெழுத்து பத்திரிகையை போட்டு அப்படியெல்லாம் அந்த படிக்கட்டுகளை நினைத்தால் தனி படிக்கட்டு ஆச்சரியமாக இருக்கிறது கட்டு என்று சொல்லி எனக்கு ஆணையிட்டு அந்த தேசபிதா கவிதை நியமத்தினை பிரசுரமானது அந்த கல்வி கதிரை நான் பார்த்து சார்ஜி அவர்களுடைய எழுத்துக்கடி மீது எனக்கு ஈடுபாடு மிகுந்த உண்டு அவர் கல்ட்சியிலிருந்து வெளியேறி தீபம் இதழை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருந்த போது அந்த இதழுக்கு நான் இந்த கருதையை அனுப்பிச்சேன் அப்ப அவர் எழுதியிருந்த எல்லா பரிசுகளையும் தெரியும் என்ன என்று சொல்லி சொன்னால் முதல் முதல அவர் பத்திரிகைக்கு நான் கருத அனுப்புறேன் நா பாக்கு அப்ப நான் பார்த்து சாரது புகழ் பெற்ற அஜி நான் பார்த்து சாரது என்றால் மிக புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் அப்ப நான் பார்த்து சாரது எனக்கு கடிதம் தங்களுடைய கவிதை கிடைத்து தேசப்பிரிதாவுக்கு பெருப்பாளர்களின் என்பது முக்கால்வாக்கி அச்சாக்கி முடிந்த பிறகுதான் இந்த கவிதை என்ன எப்படியாவது இந்த இதழிலேயே இந்த விஷயத்திலேயே நான் சேர்க்கிறத முயற்சி அப்படி முடியலைன்னு சொல்லி சொன்னா அடுத்த மாத இதழிலே தீபத்தில இதை வெளியிடுகிறேன் நீங்கள் வேறு எந்த பத்திரிகைக்கும் அதுவரை அனுப்பிவிடாதீர்கள் என்று சொல்லி அவர் எழுதியிருந்தார் எத்தனையோ பரிசுகள் வாங்குறான் இல்லையா எத்தனையோ பரிசுகள் ஆனா அத்தன் பரிசுகளை கூட உயர்ந்த பரிசாக இந்த வார்த்தைகளுக்குத்தான் நான் கருதுகிறேன் உண்மைதான் இந்த கல்வியை வேற எதுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லுங்க அந்த அப்படித்தான் நான் வளர்ந்தேன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் விமர்சனம் என்பது ஒருவருக்கு கண்டிப்பாக தேவை வார்த்தைகளில் எழுந்து உற்சாகமாக வரும் விமர்சனம் தான் இன்று உங்களுக்கு தூண்டி இருக்கின்றது எனது அந்த நேரத்தில் ரசிகர்களுக்கு வாழ்த்துக்கள் உங்கள் கவிதையில் வந்து உரை நடை வெற்றி நீங்கள் போராடி போராடி கவிதைகள் அதிகமாக எழுதியது மேடம் கவிதைகளை தவித்து கவிதைகளை பாசம் அது மட்டும் தமிழ் இலக்கியம் கல்லூரியிலே தமிழ் இலக்கியம் இதுகளை இடங்களை தடுத்து தமிழ் பேராசிரியராக பணி புரிந்து தமிழ் பேராசிரியராக பணி பெற்று வாழ்பவர் எனக்கும் தமிழுக்கும் ஏற்கனவே இவங்க வந்து ஒரு உணவை உண்டாக்கி ஒன்றாக உட்கார விட்டு விட்டார்கள் பள்ளிக்கூடத்துல ஒன்னா உட்கார்ந்துருந்தான் நான் எழுதின புத்தகங்கள்ல ஒன்னா உட்கார்ந்து நான் படிச்ச நாவல்கள்ல படிச்ச கல்வி பாரயி பாரி ராசனோட நான் இருந்தபோது இந்த தன்னோடு சேர்ந்து நான் உட்கார்ந்திருந்தேன் இதெல்லாம் எனக்கு பாதங்களாயிற்று எனக்கு கூட்டுகிற உணவாயிற்று நான் துவாசிக்கிற காற்றாயிற்று கவிதை என்பது வசனமா கவிதையா என்று சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் நான் மரபு கவிதைகளை மிக அழகாக எழுதிய ஒருவன் நான் எழுத தொடங்கிய காலகட்டத்தில் வாங்கிக் கொண்டிருந்தது தீபத்தல பிரசுரமான என்னுடைய முதல் புதுக்கவிதை தேசப்பிதாவுக்கு ஒரு பெருப்பாளனின் அஞ்சலி அப்ப தேசப்பிதாவுக்கு அஞ்சலி செலுத்துகிறார்கள் எல்லாரும் பெரு தலைவர்கள் பெரிய பெரிய அறிஞர்கள் பெரிய அரசியல் பெருமாக்கள் எல்லாம் அஞ்சலி செலுத்துகிறார்கள் ஆனா ஒரு பெருப்பாளர் நான் அவருக்கு மாலை போட முடியாது என் வார்த்தைகளால் நான் ஒரு வலிவெடுத்து சூட்டுகிறேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்துலதான் தேசப்பிதாவுக்கு தெருப்பாளர் நஞ்சலி எழுதுகிறோம் இது வந்து புதுக்க அந்த கவிதை முழுக்க புதுக்க ஆனா அதுக்கு முன்ன நான் மரபு கல்வி தொகுதி வெளியிட்டிருக்கிறேன் மனச்சிறகு என்பது என்னுடைய மரபு கல்வி தொகுதி மனச்சிறகு அதுல வந்து உதாரணத்துக்கு ஒரு மரபு கல்வியை நான் சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன் அந்த மரபு கல்வி அப்ப எழுதினது அது ரொம்ப புதுக்கல்வி பாப்புலர் ஆகிறதுக்கு முன்னாடி எழுதினது இதெல்லாம் மரபிகள் ஆஹ் மாதவியின் மதன் பாரிமகளின் பாட்டு இது எல்லாம் எழுதியிருக்கிறேன் அந்த கல்வி தொகுதி மனச்சுணகு என்ற கல்வி தொகுதி காதலரே மாதவி எழுதுற கோவலுக்கு கோவரன் கோவித்துக்கு போயிட்டான் கோவலன் ஒரு கொடூரமான ஒரு முடிவுக்கு வந்து தன்னை மேசித்தவரை குஞ்சு வைத்திருந்தவரை கடற்கரையில விட்டு அம்பாசிபுரத்து போயிட்டான் கோவலன் மீது எனக்கு எப்போதும் கோபம் வருவது உண்டு ஒரு ஒரு பொண்ணு அவனை நம்பிருக்கா கூட உட்காந்து பேசிட்டு கொண்டு போய் உனக்கு கோபம் இருந்தாலும் வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு நிறுத்த கூடாது எந்த பெண்ணையும் கூடாது இல்ல கொண்டு போன எடுக்கிற விட்டு இவாத்துக்கோட்டு போயிட்டான் வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு போ அந்த கடமை நீ சொல்ல காதலே அப்ப மாதவி எழுதுற அவனுக்கு இது மரபுக்கருது முழுக்க முழுக்க மரபு கருது காதலரே கோவலரே நெஞ்சில் வாழும் காதிலமே ஓவியமே அலைகள் வந்து மோதுகிற கடற்கரையில் கரை மலர் நான் எழுதுகின்றேன் வேதனையை தீர்கதற்கு முடியவில்லை நிறல் தடவும் வாயிடத்தும் முசிதே இல்லை பாதி வழி பயணத்தில் கலந்து விட்ட படகானே மறந்துவிட்ட பாடலானே கண்ணகியின் மனவாள உருங்கள் எங்கள் கண்ணீரில் பாருங்கள் உதவின் ஓரம் புன்னகையின் நகைவில்லை உதயமெல்லாம் நகையாக்கி போட்டுக் கொண்டேன் பெண்ணரசி துணை உண்டாம் உங்களுக்கு பேரரசர் உமையன்றி மாதவிக்கு மண் ஒழுங்கு யாருண்டாம் இதனை நெஞ்சும் வளர்ந்தவரே கலந்தவரை மறக்க அறியாமல் வளர்ந்தவண்ணான் எதிரும் நெஞ்ச மலையாமல் வளர்ந்தவண்ணான் குண வழக்கம் இந்த அத்தனை சொல்றா வாழ்ந்த அப்படி என்ற வளர்த்துகிறார் குலவழக்கம் தெரியாமல் வளர்ந்தவன் நான் சோழ நாட்டின் பூவாக வளர்ந்தவன் நான் தரைக்கோள் பட்டம் தெரியாமல் பெற்றேன் நான் நீங்கள் என்னை தேடாமல் பெற்றீர்கள் புரிந்தபோது ஊடுத்து கொடுத்தாள இதுதான் கேட்ட காலத்தின் கட்டடையா சொல்லிவிடும் அந்த பாடல் அப்படி ஒரு பத்து விருத்தினாலே அந்த பாதம் எழுதின இது வந்து கல்லூரி ஆண்டு மலர் இடைப்பரப்பிர பாதல் வலித்திருக்கின்றீர்கள் ஆமா எனக்கா சொன்னா மரபிலே இத்தகைய ஒரு தேர்ச்சி பெற்று பயிற்சி பெற்று அதுக்கப்புறம் புதுக்கணிக்கு போனவன் தான் முதல்ல மரம் சுது கைவிட ஆரம்ப காலத்திலே நான் மேற்கொள்ள நான் மரபு கைதையை எழுதி கொண்டிருந்தேன் ஆனால் தேவையான காலகட்ட மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் தீர்மானித்த போதுதான் சுது கைவிட்டு வந்தேன் அதற்காகத்தான் இந்த மரபு கைவிட்டு சொன்னேன் அதே மாதிரி பாரி மகளின் பாட்டில் அந்த பாரியை அப்பா பறி உடுத்த பாரியினுடைய பெண்கள் சுரம்பு அந்த புலம்பரை ரொம்ப அற்புதமான மரபு கல்விகள் விலைக்காண்டு கொடுக்கணும் அந்த மரபு கல்விகள் சமூகத்தை பற்றியுள்ளவா சனங்களையும் மரபு கைது எட்டு திட்டம் போட்டு விட்டு எட்டி எட்டி பார்த்து விட்டு ஏழு கட்ட நாட்டை வாழ்கிறோம் எட்டு விட்ட கட்டளைக்கு சட்டத்திட்டம் யாரு கட்டி விட்ட காரணத்தால் வாழ்கிறோம் பல கட்டு கட்டு நோக்கரித்து காரி சீர்தி வாங்கி கதையலத்தில் காட்சிகளை பார்க்கிறோம் கட்டி செய்து கடை முடிக்க உதை கொடுக்க கை வந்து இல்லை என்று ஏற்கிறோம் பிள்ளைகளின் முன்பு வருந்தாலம் என்ன ஆவது இந்த முட்டுக்கட்டை கூட்டத்துக்கு முட்டுக்கோடு தேங்கும் முட்டில் உடைக்காமலா நாம் போவது என்று மரபு கழுதுகிற சந்தை கழுதுகிற அப்படி எழுதியத்தை பற்றியும் எழுதியிருக்கான் இலக்கிய செய்திகளையும் எழுதியிருக்கோம் நாம தொடங்கனது மரபுலதான் தொடங்கணும் மரபு சரியாக தெரியும்னாலே மரபுல தொடங்கு அப்புறம் மரபு முழுமையாக பயன்படுத்த கற்றுக்கொண்டு அப்புறம் புதுக்கள் அந்த வளர்ந்து கொண்டிருக்கிற அந்த நிலையில புதுக்கள் மீதுல நாம் காலெடுத்துவிட்டு அதிலே புகழ்பெற்ற பல அற்புதமான கருதிகளை ஏறி வெளியிட்டதுதான் நாம் நாம வளர்ந்துட்டோம் சொல்லி சொல்ல முடியாது வளர்ந்து கொண்டிருக்கிறோம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் கைப்பட பாடல் ஆசிரியாக அவர்கள் அவர்களுக்கும் பாடு மிதாது அவருக்கு அவரை அழைத்தார்கள் என்று பட்டம் எடுத்தார்கள் அந்த பட்டம் எடுப்பதற்கே என்னுடைய பாடல் தான் காரணமாக இருந்தது உதயகீதம் படத்தில் இடம்பெற்ற பாடல் ஆமா பாடு நீ கருவி உன் பாடலை நான் கேடினேன் கேட்காமலே நான் வாடினேன் என்பவரும் பாடல் இல்லாத அந்த பாடலை இளையராஜா அவர்கள் நாங்க உட்கார்ந்து நான் எழுதி வச்ச பாடலை அவர் பார்த்து அந்த விஷயத்து ஏற்பதாக இருக்கிறதா என்று பார்த்து கொண்டிருக்கிறார் பார்த்து கொண்டிருக்கிற போது இளையராஜா அவர்கள் விஷயஞானி இளையராஜா அவர் வந்து ஒரு நிமிடத்துக்குள்ள ஆயிரம் யோசனைகளை கொண்டு வந்து அந்த மாதிரி அவருடைய கூட்ட மதி என்பது பெரிதும் மகிழத்தக்கது அவர் வந்து என்ன சொன்னார்னா நான் பாடுநிலாவே தேக்கறிது தூ மலர முன் பாடலில் நான் தேடிந்தேன் கேட்காமலே நான் வாடிங்க இது இப்படி இதுதான் தொடங்குவான் அதாவது இந்த பொண்ணு பாட ஆரம்பிப்பான் நிலாவை பார்த்து பாடுவான் அவரை பார்த்து கதாநாயகன் பாடுவான் பாடுமிலாவேன்னு அவ பாடுறா இல்லையா அதே சொல்லி பாடுமிலாவே உன் பாடலை நான் கேட்கிறேன் பூமாலையை நான் கோக்கிறேன் அவன் பாடுவான் இது நான் எதிர இளையராஜா அவர்கள் படிப்பு பார்த்து விட்டு என்ன நீங்க அவன் வந்து பாடு மிலாவேன்னு மிலாவை பார்த்து பாடுறான் சரி அவன் வந்து பாடுற போதும் பாடுமிலாவேன்னு பாடுறான் ஆனா அவளுக்கு அட்வைஸ் பண்றான் உன் பாடலையும் இப்ப நான் சொன்னா ரெண்டு பேரும் அந்த நிலாவுக்கு கீழே நின்று பாடி நீ பாடு நிலாவே என்னுடைய கருத்து பாடு அப்படின்னு சொல்லி இவனு சொன்னான் சரியா பண்ணனா இருக்கும் இல்ல மேட்டா அந்த இடத்துல ஒரு சின்ன எசுப்ரமணியம் முடிவு பண்ணி எஸ் பி பாலசுப்ரமணியம் வந்துட்டாரு பண்ணி விட்டு நாங்க இளையராஜா உங்களை உட்காந்து பேசி விட்டுறோம் அப்ப நீங்க சொல்றதுக்கு சரிதான் இளையராஜா சொல்ற நீங்க சொல்ல சரிதான் ஆனா இங்க பாருங்க பாடுமீழாவே பகலுக்கு இவம் பாடுற பொருள் பாடுமீழாவே என்ன இவனும் பாடுறதுக்கு பதிலா உனக்கு ஒரு இரத்துக்கிறலாமாட்டா அப்படின்னு நான் யோசிச்சேன் ஒரு இல் சேர்த்துக்கிறாமா அப்படின்னு கேட்ட உடனே அவர் சேர்த்துக்கலாமா அபாரமா இருக்கும் நான் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய அழகி நிறைவு அது வரவேற்கிற மாதிரி வருவே நல்லா இருக்குண்ணா பாட்டு பிரதும் பாடினார் அவருடைய ரசிகர்கள் பல கூட்டங்களில இவர் பாதுமீதா பாலு என்று சொல்லி அவருக்கு பட்டம் வச்சு அவரை பாராட்டினார்கள் எஸ்மி என்று நினைக்கிற போது இந்த நிகழ்ச்சி எங்கள் ஆமா இந்த பாடல் வந்து பெண் பாடுகின்ற வந்து பாடநிலாவே தீ கவிதை பூமலத உண் பாடலே நான் தேடினே கேட்காமலே நான் வாடினே பாடநிலாவே இது போய் பாருது எஸ்பிபி சொல் பாடும் பூமலரே உன் பாடலை நான் கேட்கிறேன் பாமா அப்படிதான் ஒரு சூழலை அதுல பாடுற அந்த ஆள் ஆறுகிறத எல்லாத்தையும் சேர்த்து ரசிகர்களுக்கு ஒரு திருப்பத்தை எல்லாத்தையும் உண்டாக்கியாத ஒரு இன் அது வந்து அவருக்கு பட்டமாக ஆனது இது அவரு காலமான அந்த சமயத்திலே பட்டிச்சையிலாம் எழுதியிருந்தார்கள் சேர்ந்ததுதான் அவருக்கு அது பட்டமாக மாறியது அவருடைய ரசிகர்கள் அது பட்டமாக கொடுத்தார்கள் என்று சொல்லி எழுதியிருந்தார்கள் ஒரு சிறந்த உயர்ந்த உன்னதமான ஒரு பாடகர் எஸ் பி பாலசுபிரமணியம் அவர்களை தமிழ் திரையுலகம் இறந்து போனது வெங்கை கூடும் மிகப்பெரிய இழப்பு எ வார்த்தைகளை அவ்வளவு அழகாக சிசாரித்து பாடுவதற்கு ஒரு அற்புதமான கலைஞர்கள் பாதகர்கள் இருக்கிறார்கள் இருந்தாலும் எஸ்பிஜியுடைய இழப்பை நாங்கள் அது எங்களுடைய இழப்பு எங்கள் வார்த்தைகளினுடைய இழப்பு எங்கள் வார்த்தைகளின் வளர்ப்புகளினுடைய இழப்பு அது காட்சிகளின் சிறப்புகளினுடைய இழப்பு மேதை வந்து உங்களுடைய கண்ணீர் பூக்கள் என்ற புத்தகம் வந்து அன்று பிரபல்யம் அடைந்தது அந்த கண்ணீர் பூக்கள் என்ற தலைப்பை நீங்கள் எதனால் தேடிக்கொண்டீர்கள் மேடம் எனக்கு பிடிக்கும் எை பிடிக்கும் எனக்கு பிடித்ததையும் எண்ணெய் விருதி பிடித்ததையும் சேர்த்து தலைப்பாக வைத்திருக்கிறேன் கண்ணீர் பூக்கிற அந்த தலைப்பு வந்து கண்கள் இருந்து உதிர்பது பெரும் தண்ணீர் அல்ல மலர்கள் இறைவனுடைய திருடிகளில் நில வேண்டிய மலர்கள் அப்படின்னு சொல்லி அதாவது கண்ணீர் என்பதை ஒரு ஏழைகளினுடைய உருவமாக உழைப்பாளிகளினுடைய ஒரு உருவமாக வர்களுடைய ஒரு உருவகமாக அமைத்து கொண்டு அவற்றை சிறப்பிக்க வேண்டும் அந்த கண்ணீருக்கு மாலை போடணும் அப்படின்னு நினைச்சிட்டு எழுந்தது அந்த புத்தகத்தை தலைக்கு அப்படி வைத்தேன் அப்போது நான் எழுதிய கவிதைகளை புத்தகமாக கொண்டு வருவது என்பது முதல்ல நான் அறிமுகமாக இல்லை அல்லவா வந்து போடல என்னுடைய இளவியார் வந்து அவங்க போடுவாங்க அவங்க போடுவாங்க எதிர்பார்க்கிறீங்க நானே போட்டா போகுது அப்படின்னா நாம போடுறதுக்கு பணம் வேணும் இல்ல என்று சொல்லி சொன்ன அப்போதுதான் அவங்க அவங்களுடைய கையில் அணிந்திருந்த வடையினை கலத்தி தந்தார்கள் அந்த வரைவல்களை வைத்து அந்த புத்தகத்திற்கான செலவுகளை மேற்கொண்டு அப்ப வந்து செந்தமிழி அச்சகம் கோயம்புத்தூர்ல ஒரு அச்சகம் இருந்தது அந்த அண்ணாச்சி வந்து புத்தகத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கேட்டு அவர் சொல்லிக் கொண்டிருந்தார் மற்ற என்னுடைய மனைவியினுடைய நேற்று என்னுடைய மந்தர்களுடைய விஜயா பதிப்பகம் வேதாயுத மந்தன் அவர்களிடம் மாதிரி சொல்லிக் கொண்டிருந்தார் அந்த புத்தகம் அச்சாகிக் கொண்டிருக்கும் ஒரு கவிதையை எழுதி அந்த புத்தகத்திடம் சேர்க்க கண் கால் சிலம்பை கழற்றினாள் சிலப்பதிகாரம் பறித்தேன் நீ கைவளையல்களை கழற்றினாள் தோழர்கள் கண்ணீர் பூக்களை வாசிக்கிறார்கள் அப்படின்னு அதுல ஒரு கவிதை வரும் அவர்களுடைய அதாவது தியாகத்துக்கு ஒரு அடையாளம் இருக்க இல்லையா அது எல்லா பெண்களுக்கும் அந்த மனசு வரணும் இல்ல என்னுடைய கணவர்கள் இன்னொரு ஒரு இறக்கை அந்த அந்த சமயத்தில் அவர்கள் செய்ய முடிவுங்கிறது ஒரு எல்லா பெண்களும் அப்படி சற்று விதிவு போற மாட்டாங்க என்னுடைய மனைவி இன்னொருத்தர போய் எது கேட்டுக்கிட்டு அவன் கை நலனை கலர்த்தி கொடுத்தார்கள் அவர்கள் இடம்பற்றை காற்றிழம்பி கலற்றினால் நான் சிறப்பதிகாரம் படித்தேன் நீ கைவளை கலர்ச்சினால் என் தோழர்கள் கண்ணீர் பூக்களில் வாசிக்கிறார்கள் அப்படின்னு அதில் நான் காரணம் அது அவங்களுடைய அவனுடைய முயற்சி அண்ணாச்சி செந்தமி அச்சகம் என்று பெயர் மாரியன் அவரு வந்து மேத்தாங்க நான் போடுறேன்னு சொல்லிட்டு என்னக்கு சொல்லி நல்லா பண்றீங்கன்னு சொல்லி அதற்கு அடுத்த செலவுகளை அவர் மேற்கொண்டார் அந்த புத்தகம் வெளிவந்ததற்கு பிறகு படிப்பாள எனக்கு ஒரு புத்தகம் எழுதி கொடுத்தார் என்ன எனக்கு ஒரு புத்தகம் எழுதி கொடுத்தா என்ன என்று உருவாக்கினாள் என்பதை நினைவு கூறுகிறேன் படிப்பாளர்கள் என்ன எதிர்பார்க்கிற என்ன இருந்த போது நான் பாராட்டவில்லை அவள் இல்லைங்கிற போது அவளை பாராட்டிக் இருக்க வேண்டும் இருக்கிறது அவளுக்கு தான் அவள் அப்போது வந்தாள் ஆனால் அதற்குரிய சிறப்புகளையும் மரியாதைகளையும் அவள் காலத்திலேயே அவளும் அந்த மரியாதைகளை ஏற்றுக்கொண்டால் மகிழ்ச்சியை பயிர்ந்து வந்தால் போட்ட புத்தகம் என்று சொல்லி அவளுக்கும் அந்த பெருமை இருந்தது நான் பெரிதாக அவளுக்கு எதுவும் செய்யவில்லை என்று சொன்னாலும் இந்த பெயர் இந்த மகிழ்ச்சி இந்த பெருமிதம் அவளுக்கு கிடைத்தது அந்த கண்ணீர் பூக்கள் வந்ததற்கு பிறகு வேறு யாரையும் நான் போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விட்டது அதற்கு பிறகு என்ன அவர்கள் வந்து எங்களுக்கு ஒரு புத்தகம் கொடுங்கலேன் என்று சொல்லி கேட்கிறித்தது மனைவியினுடைய முயற்சியில் வாசகர்கள் தமிழ் அந்த என்னை தாங்கி பிடித்துக் கொண்டாள் நீ எங்களுடைய தோல்வியை உட்கார்ந்து கொண்டு வா நாங்கள் உனக்கு சிறகாக மாறுகிறோம் அந்த சமயத்தில் உயர்ந்த வியப்புக்கு கனவுகள் கற்பனைகள் வந்திருந்தது கருத்து மலர்கள் வந்திருந்தது கண்ணீர் அதுக்கு அப்புறம் அந்த அந்த திருக்கவிதையினுடைய திருக்கோவி என்று சொல்லி இன்னொரு தரப்பு நண்பர்கள் வேறு விதமான ஒரு போக்கிற புதுக்கவிதையை எழுதி கொண்டிருந்தார்கள் ஆனால் புதுக்கவிதையை அந்த இலக்கிய வடிவத்தை நிலநிறுத்தியது என்பது எங்களுடைய குழு அதுக்கப்புறம் வானம்பாடி தொடங்கினோம் வானம்பாடியில கோயம்புத்தூரில வானம்பாடி தொடங்கியது கலைஞர் சிவரசு அவர்கள் கே பி பழனிசாமி என்று சொல்கிற ஞானி ஆதவன் அவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு குழுவாக இயங்கு ஒரு சிறுசெய்து இயக்கத்தையே தொடங்கி வைத்தான் அப்படி அந்த இயக்கம் தொடங்குவதற்கு ஒரு காரணமாகவும் கண்ணீர் அமைந்தது இன்றைக்கும் கண்ணீர் புக்கள் அடுத்தடுத்த படிப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன அது அது என்னுடைய மனைவியினுடைய ஆதரவு மட்டும் நம்ம தமிழ் வாசகர்கள் நானும் உங்கள் பாதங்களை தொட்டு வணங்குகின்றேன் ஐயா சேதம் நீங்கள் எழுதிய இசையில் ஒரு பாடலை எழுதி இருக்கின்ற மனதை அசை போடும் பாடலாக இன்று வரை இருக்கிறது காத்து வீசிது புது காத்து வீசிது கதிர்கள் கூட வயல் வரப்பின் மேல் காதல் பேசுது எவ்வளவு அழகான வரிகள் இது இதை பற்றி கூறுங்க சின்பது செட்டென்று ஒரு பெரும்பலப்படுத்த ஒரு உலகம் வரிசையில் இருப்பவர்களுடைய என்பது ரொம்ப அதிகம் அதுல மேலே உட்கார்ந்து உயரம் தான் நமக்கு தெரிகிறதே தவிர ஆழ புதைக்கப்பட்டவர்களினுடைய நமக்கு தெரிவது இல்லை எனக்கு வந்து சிறுமாதிரை ஒரு பெரிய ஈடுபாடோ அல்லது பெரிய மரியாதையோ அது இருந்தால் தான் மதிப்பார்கள் என்ற எண்ணமோ எனக்கு இருந்ததில்லை ஆனால் சிறுமாதிரி எழுந்தே சொல்லி சொன்னால் எல்லாரும் விரும்புவார்கள் அந்த விருப்பம் எனக்கும் உண்டு அதற்காக ஏன்பியவன் அல்ல காரணம் என்னன்னா நான் யார் என்பதை சொல்ல வேண்டிய அவசியம் என்பது எனக்கு தெரிந்ததற்கு பிறகு இந்த அடையாளங்கள் எனக்கு அடையாளம் என்று நான் நினைக்கிறேன் அனுச்சமலர் என்ற படம் சங்கர் கணேஷ் நீங்க சொல்லுகிற அந்த முதல் பாடல் சங்கர் கணேஷ் அவர்களுடைய இசையில நான் முதல் பாடல் அனுச்சமலர் என்பது அந்த படத்தினுடைய பெயர் அதை எடுத்தவர் வந்து தேவர் என்று சொல்லி நாடக உலகத்துல பெயரும் புகழும் பெற்றவர் இடையப்பத் தேவர் என்று அந்த காலத்துல நாடகம் தான் உயர்ந்த ஒரு வடிவமாக இருந்தது அந்த நாடக உலகத்துல சின்ன சின்ன அப்பா வந்து அவ்வளவு பாப்புலர் ஆகல நாடகம் ரொம்ப பாப்புலரா இருந்த சமயம் அது அந்த சமயத்தில் நாடக உலகத்துல பெரிய ராஜமரியாதையோடு பவனி வந்தவர் உலக பெற்றவர் அவருடைய மகா வந்து சுப்பிரமணியம் என்று சொல்லி ஊ சுப்பிரமணியம் என்று சொல்லி அவர் தமிழ் படித்த அவர் வந்து அப்பா வந்து உங்களை அனிச்சமடைக்கிறாரு அவரை நீங்க ஒரு எழுதணும் சொல்லிட்டு சொல்லியிருக்காரு என்று சொல்லி அழைத்து கொண்டு சென்றார் அப்படி என்னை அழைத்துக் கொண்டு செல்கிற போது அரசு பணியில என்னுடைய வேலையின் காரணமாக தாமதமாக நான் அங்க போகுமாறு அறிஞர் அப்ப வந்து சங்கர் கணேஷ் அந்த இசை குழுவினரும் தயாரிப்பாளர் குழுவினரும் எல்லாரும் இருந்த ஏவிஎம் குடியோவில் அப்பதான் முதல்ல அதுக்குள்ள போற போகிற போதும் அந்த சூழலை சொல்லி அந்த பாடலுடைய வாசிப்பு காட்டினார்கள் அந்த இசைகள் அவருக்குரிகளை எழுதின காத்து வீசுது புதுக்காத்து வீசுது கதிரிகள் கூட வயல்வரத்தில் காதல் பேசுது செல்லமா சின்னமா என்று சொல்லி சினிமாவுக்கு ஒரு மொழி நடக்கிறது அது வந்து நாம் உயர்ந்த தரத்துல சந்தை அழைக்கிய மாதிரி எதிர்பார்க்க முடியாது ஆனால் அந்த சினிமா உலகத்திலும் அந்த அது அற்புதமான மீடியம் உதாரணத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் ஒரு அரசியல் மாற்றம் அடிப்படையாக இருந்தது நாடகங்களும் திரைப்படங்களும் தான் அந்த நாடகங்களும் திரைப்படங்களும் ஏற்படுத்திய பிரச்சாரங்கள் ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை உண்டாக்கின அப்படிப்பட்ட ஆற்று மிக்கது சினிமா அந்த சினிமாவில் அந்த முதல் பாடல் எழுதின அப்புறம் அந்த சினிமா ஊடகம் அது அதை பதிவு செய்கிற போது நடந்த நிகழ்ச்சி அந்த பாடலை பதிவு செய்வதற்காக பாடல் அந்த இசை அமைப்பு நடந்தது அதுக்கப்புறம் எழுதி கொடுத்தேன் பதிவு செய்வதற்காக போது வாணிஜெயராம் அவர்கள் பாடுவதற்கு நான் வந்து வாணிகராம் மேல ரொம்பவும் அவங்களுடைய இந்த மல்லிசை மன்னன் மயங்கும் பொன்னான மலர் அந்த பாடலை சுருக்கு பிடிக்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க அவ்வளவு அற்புதமான எங்களை ஏற்றுக் கொள்கிறதா என்பதுதான் எங்கள் கேள்வியாக இருக்கிறது வடக்கே இருக்கிறவர்கள் வடக்கே இருக்கிற பிரபலமான பாடகிகள் வாணிபுயராணை அங்கிருந்து வாணிகே ராணவர்களை அங்கிருந்து அழைத்துவிட வேண்டும் என்று சொல்லி அதற்காக பல முயற்சிகள் பண்ணினார்கள் அவரை மேலே வரவிடாம இருந்தவரை ஆனால் அது எல்லாம் என்பது எல்லாவற்றையும் ஊறிக்கொண்டுதான் வெளிவரும் அந்த அப்பா வாணிகை ராம எதிர்த்து அவர்கள் பேசிய அப்ப நான் வந்து கண்ணதாசன் பத்திரிகை மாதக்கப்படுத்த வேண்டும் என்று அந்த பத்திரிகையில எழுதின வாணிகை ராம் என்ன சொன்னார்கள் என்று சொல்லி சொன்னால் அப்படி செய்த முயற்சியை செய்கிறவர்களையும் பார்த்து யாருடைய இடத்தையும் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை எனக்கு ஒரு இடம் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் அவ்வளவுதான் என்று சொல்லி சொன்ன அந்த ரொம்ப நேசிக்கு ரொம்ப மனசுக்குள்ள அபாரமாக நான் பாராட்டி கொண்டிருந்தேன் அவருடைய பெருந்தன்மையை நாங்கள் புகழ வேண்டும் நேர்காணலில் அவரை கொண்டு வந்தேன் நேசகானத்துக்காகவும் தமிழ் வானொலிக்காகவும் கூறி நானும் பெருமைப்படுகின்றேன் எல்லாருக்கும் பிடித்த ஒரு நிகழ்ச்சியாக இருக்க வேண்டும் தொடர்ந்து இது சிறப்பு பெற வேண்டும் நன்றி ஐயா உங்கள் ஆசிர்வாதம் என்றும் எங்களுக்கு தேவை ரொம்ப மகிழ்ச்சி மேடம் எனக்கு ரொம்ப பிடித்த வாசகம் பிடித்த வாசகங்கள் வாணிஜெயராம் சொன்னது யாருடைய இடத்தை பிடிக்கணும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு இடம் என்று நான் நினைக்கிறேன் அதே சமயத்துல முகமது குத்துச்சண்டை வீரன் முகமது அவர் அவரை அந்த இதில் இருந்து அகற்றுவதற்கு பல முயற்சிகள் நடைபெற்றன அந்த சமயத்துல எப்படி வாணிஜெய்ராம் சொன்னாரோ அதே மாதிரி ஒரு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது குத்துச்சண்டையில் தோற்கடிப்பதாக கனவு கண்டானே ஆனால் விழித்து எழுந்த பிறகு அவன் என்னிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும் அப்படின் தூக்கிட்டு இருக்கப்பது கதவுல வந்து எதை தோற்கடிக்கிறதா எிற்கு முறை இந்த மண்ணுக்கு கேட்டுக்கணும் ரொம்ப ரசித்து கண்ணதாசன் பத்திரிகையில எழுதியிருந்த கம்பீரமும் ஒரு தென்மையினுடைய மனிதமும் இஞ்சிதமும் இந்த ரெண்டு பேருடைய குரல்ல வெளிப்படுவதை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி பாராட்டியிருந்தேன் அந்த வாணிகை ராம் உடல் சந்தித்துல அவரத்துல சொன்ன ரொம்ப மகிழ்ச்சி உங்களை அவங்க சொன்னாங்க நான் உங்கள் கவிதைகளினுடைய ரசிகை என்று சொல்லி சொன்னார்கள் அப்ப நான் சொன்ன உங்களுடைய கவிதைகளின் ரசிகை என்று வாணிஜரா சொல்ல நான் வாணிஜேயராம் சொன்னேன் நான் உங்கள் பாடல்களின் பைக்கியம் என்று நான் சொன்னேன் ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலை அங்கீகரிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது ஒரு பலவீனம் மற்றவர்களுடைய பலத்தை பார்த்து பயம் பயம் கொள்கிறது அதற்கு பிறகு சின்மா உலகம் இளையராஜா அவர்கள் வாய்ப்புகளை நிறைவேற்றியிருப்பார்கள் மற்ற எல்லா பாடலாசிரியர்களும் இசையமைப்பாளர்களிடமும் எழுதின கற்பூர பொம்மை ஒன்று கைவிசி சென்றது வந்து கலந்தாட கலந்தாட செய்து நேரம் கண்ணோரம் ஆனந்த ஈரம் என்று சொல்லு அண்ண பொம்மை ஒன்று கை வீசும்ன்றல் ஒன்று கலந்தாட கை சேர்க்கும் நீரம் கண்ணூரமான முத்தேயின் முத்தாரமே சபையேறும் பாடல் நீ பாடம்மா நீ பாடம்மா அப்படி நிறைய இளையராஜாவின் இசையிலேயே வந்து ஆகாய கங்கை திரைப்படத்துல கங்கை அமரன் வரிகளுக்கு மனோபாலா அந்த படத்தை இயக்கி இருக்கு ஒரு அற்புதமான ஒரு பாடல் எஸ்பிபி எஸ் ஜானகி இணைந்து பாடிய தீ தர தீரனா எத வேண்டும் என்று எழுதுவதில்ல ஒன்று எழுதுகிற போது திடீர் என்று ஒரு ஒரு ரூட்டு ஒரு பாதை கிடைக்கும் நாம போகணும்னு நினைக்கிற ஊர் வேறயா இருக்கும் நான் இருக்கிற பேருந்து அல்லது உட்கார்ந்து இருக்கிற விமானம் அல்லது உட்கார்ந்து இருக்கிற துறை வண்டி வேறையா இருக்கும் அப்புறம் உட்கார்ந்து செல்வதிலேயே துறைகள் அமைச்சு போகணும் சில சமயங்கள்ல விமானத்தில் போவதை விட இந்த பயணங்கள் நமக்கு பெரும் பயனாக நமக்கு அமையும் அது மாதிரி அமைந்த பாடு அது எப்படின்னா அது அது ஒரு அற்புதமான அனுபவம் இளையராஜாவிடத்தில் எழுதி கொண்டிருந்த போது இளையராஜாவிடத்தில் எழுதுவதற்கே காரணம் இந்த பாடல் தான் தேனறிவியில் நடைபெறும் மனோபாலாவும் அதே சமயத்தில் இன்னொரு இயக்குநரும் ரொம்ப கவிதைகளை ரசிப்பவர்களாக இருந்தார்கள் அப்ப வந்து மனோபாலா இங்க இருக்கிற சொன்னார் கமலஹாசன் உங்கள் கவிதைகளை பற்றி அடிப்படை பேசுகிறார் உங்கள் கல்விகளின் மீது அவருக்கு கமலை விட கமலுடைய அண்ணா இருக்காருங்கல்ல கவி கமல் ரொம்ப ரசிக்கிறாரு அவரை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு பாடல் வாய்ப்பு கிடைக்கண என்று பல பேர் சொன்னாரு சொல்லி பாடல் வாய்ப்பு வரி வேண்டாம நான் பார்ப்பதற்கு தயார் இல்லை என்று சொல்லி சொல்லிடுங்கள் கமல் வந்து பல சமயங்கள்ல என்னை பாராட்டுகிறார் என்று பலர் சொன்னார்கள் அப்புறம் அவர் கட்சிகளாக சந்தித்த சந்தர்ப்பங்களிலே ரொம்பவும் அம்பு கமல் தான் மனோபாலா வெகல் படம் பண்ண போறாரு ஆகிய அப்ப மனோபாலாவடத்துல மேத்தாவை அழைத்துக் போய் நம்ம இளையராஜாவடத்துல அறிமுகப்படுத்துங்கள் இந்த படத்திலே நம்ம உடைய படத்திலே அவரை பயன்படுத்தி சொல்வதற்கு நான் விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள் அனுப்பி வைக்கிற மனோபாலா என்னை அழைச்சிவிட்டு இளையராஜா போறாரு இளையராஜா அறையில அவரை சந்தித்த போது இவர் தான் கவிஞர் மூமேட்டா என்று சொல்ல நான் நிறைய கேள்வி பெற்றிருக்கிறேன் என்று இளையராஜா சொல்ல அப்படித்தான் எங்கள் அறிமுகம் நிகழ்ந்தது அப்புறம் மனோபாலா எ படம் தான் ஆசாய கன்மை அந்த படத்துல தான் தேன ரீதியில் நடைஞ்சது மலரும் தொடரும் கதையும் எதுதான் இதையும் மனவீனை நான் இசைக்கிற தேன ரீதியில் நனைஞ்சது மலரும் அந்த பாடல் அவர்களும் அப்புறம் வினயராஜா அவர்களுக்கு என்னை பிடித்து போனது என்னுடைய பாடலும் அவருக்கு பிடித்தது ஒரே ஒரு ஒரு வார்த்தையை மாற்றியதற்கு மட்டும் நான் வெளியூருக்கு போயிருந்தேன் வரல ரெக்கார்க்கு நான் போக முடியல அப்ப இளையராஜா அவர்கள் எவ்வளவு உச்சத்தில் உட்கார்ந்து நேரம் உயரமான சிம்மாசனம் அவருடைய திரைப்பட விஷய விலகத்தில் உச்ச நாட்கால உட்கார்ந்து கொண்டிருந்தவர் சிம்மாசனம் சென்றிருந்தவர் அவர் சொன்னார் ஒரே ஒரு அத திருத்த பண்ணிருக்கேன் அத நீங்க ஊர்ல இல்லாதனால உங்ககிட்ட அதை பத்தி கேட்க முடியல அப்படின்னாரு நீங்க நீங்க போட்டிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குமா சிறப்பாகவே இருக்கிறது அப்படின்னு நான் சொன்ன வெளிப்படையாக அதாவது அவ்வளவு உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் அவ்வளவு கமலஹாசன் அனுப்பி வைத்திருக்கிறார் அழைத்துக் கொண்டு போனவர் இயக்குனர் மனோபாலா நேத்தாவை நான் படித்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்ல இளையராஜா ஒரு வார்த்தையை நான் அந்த அன்னைக்கு ஊர்ல இல்ல ரெக்கார்டிங் இன்னைக்கு அதனால நான் போக முடியல அதை மாற்றிய ஒரு வார்த்தைக்காக கேட்ட உண்மையாகவே ஒரு கவிஞனுக்கு ஒரு இசையமைப்பாளர் உணர்ந்தேன் பாட்டு வர்த்த அதிர்ஷ்டம் சொல்ல சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது பாருங்க மறுபடி பாடுங்க இன்னொரு ரெண்டு வரி பாடுங்க ராஜா காதல் நீத காதல் தீவே மண்மீது சொர்க்கம் வந்து பெண்ணாக ஆனதே உல்லாச பூமி இங்கு உண்டானதே வந்து ஒவ்வொரு வரிகளும் எங்கேயும் அழைத்து சொல்கின்றது நேசகானம் காற்றலை நேயர்களுக்கு உங்களுடைய கருத்துக்கள் நடத்துகிற ஒரு பேட்டி அதனால் பெரும்பாலும் தானங்களைப் பற்றி பேசுகிற மேசம் பேட்டி காண்பவர் கொடுப்பவரும் சூடாகி விடுவார் ஆனால் உகளை உட்கார்ந்து கொண்டு உல்லாசமாக மகிழ்ச்சியான அந்த காட்சி நிறைய வருதில் பேட்டி என்றது போல கேள்விகளும் மிக மிக மகிழ்ச்சியாக நெருக்கமாக மேசமாக வெளிவந்தன நானும் முடிந்தவரை மேசமாக நியாயமாக நகர்ந்த பதில்களை உங்களிடம் தவிர்த்து கொண்டிருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் வாசல்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லிக் நன்றி ஐயா இதுவரை நேரமும் எந்த சிரமங்களும் பாராது என்னோடு ஒரு மணி நேரம் இந்த இசையோடு பயணித்திருந்தோம் இசையும் கவிதையும் தான் இன்று எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கின்றது உங்களை போன்ற உள்ளங்களில் நிறைந்து வளைந்த பேனாம் மணித்துளிகளில் வரைந்த கவிதை தான் இன்று எங்களை கைப்பிடித்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றது இசையோடு அந்த இசை ஆளுமையோடு மீண்டும் உங்கள் பாதம் தொட்டு நான் வணங்கி கொண்டு இதுவரை நேரமும் இணைந்திருந்து கேட்டுக்கொண்ட நேர்களுக்கும் மனநுற நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இருந்து விடை பெறுகின்றேன் கலந்து கொள்ளுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது உங்களோடு இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருந்த போது ஒரு சின்ன கோபம் கூட இல்லாமல் இயல்பாக எந்த நெருக்கமான ஒரு உணவு உரையாடுவது போல இந்த செயலை நீங்கள் நடத்திய இடம் உங்களுக்கு என்னுடைய மத்திய நீர் காணிக்கையாகிறது வணக்கம் நன்றி நன்றி